வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்பெயின் புளோரிடாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனை செய்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மெக்சிகோ அமெரிக்க போரின் போது புவேனோ விஸ்டா நகரில் இடம்பெற்ற போரில் பதினைந்தாயிரம் மெக்சிகர்களை ஐந்தாயிரம் பேர் மட்டுமே கொண்ட அமெரிக்க படைகள் தோற்கடித்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வாஷிங்டன் பல்கலைக்கழகம் எலியட் செமினரி என்ற பெயரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் கால்வின் கூலிட் அவர்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து வானொலியில் உரை நிகழ்த்திய முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எகிப்தும் சிரியாவும் இணைந்து ஐக்கிய அரபு குடியரசை அமைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செயிண்ட் லூசியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் டோலி என்ற க்ளோனிங் முறையிலான ஆட்டுக்குட்டியை உருவாக்கினர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அங்கோலாவைச் சேர்ந்த அரசியல் தலைவர் ஜோனஸ் சவெம்பி அவர்கள் சுட்டுக் சுட்டுக்கொல்லப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் கலினியோ கலினி எனும் இத்தாலிய வானவியலாளரால் அவரது நவீன வானவியலின் மூல நூலான இருவேறு உலகங்களின் இடையிலான உரையாடல் Dialogue concerning the two chief world systems என்ற நூலும் பிரபஞ்ச அமைப்பு சிஸ்டமா Cosmism என்ற தலைப்பில் லத்தினில் மொழிபெயர்க்கப்பட்டு அவரை ஆதரித்த இரண்டாம் ஃபெர்னினாண்ட் ஃபெர்டினான்டோக்கு வழங்கப்பட்டது இந்த மூல நூலானது கலிலியோ அவர்களின் தாய்மொழியான இத்தாலியில் எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் தனது முதலாவது ஸ்பாட் எனும் SPOT ஸ்பாட் எனும் துருவப்பாதை செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் ஐக்கிய அமெரிக்காவின் முதல் குடியரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆண்டு பியர் ஜான்சன் பிரெஞ்சு வானியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேட்டன் பவல் சாரனர் இயக்கத்தின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு கோவை மகேசன் சுதந்திரன் பத்திரிகை ஆசிரியர் நாட்டுப்பற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஸ்டீவ் இர்வின் ஆஸ்திரேலிய இயற்கை ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு விஜய் சிங் கோல் விளையாட்டு வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு ஹுமாயுன் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கஸ்தூரிபாய் காந்தி மகாத்மா காந்தியின் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்டி வார்ஹால் அமெரிக்க ஓவியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எஸ் ராஜரத்தினம் சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் இந்நாளின் சிறப்புகள் செயின்ட் லூசியா விடுதலை நாள் மற்றும் உலக சாரணர் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே